நச்சினையின் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நச்சினையின் கதையோடு உறவாடு நிகழ்ச்சிக்காக உங்களுடன் மதுரையிலிருந்து விஜய் ஆனந்த் இப்ப நான் உங்களுக்கு ஒரு நகைச்சுவையான கதை சொல்ல போறேன் சரியா ஒரு ராஜா கிட்ட நிறைய அதிகாரிகள் மந்திரிகள் எல்லாம் வேலை பார்த்தாங்க அதுல ஒரு அதிகாரி வந்து ரொம்ப நல்லவர் அவர் வந்து எல்லாரு கூடயும் ரொம்ப அன்பா இருப்பாரு அவருக்கு ராஜா நிறைய வசதிகள் பண்ணி கொடுத்திருந்தாரு பல்லக்கு குதிரை வண்டி இந்த மாதிரி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்திருந்தாரு குதிரை வண்டி வந்து இப்போ நல்ல ரோடு இருக்கிற இடங்கள்ல எல்லாம் குதிரை வண்டியில போகலாம் ரோடு இல்லாத இடங்கள்ல எப்படி போறது பள்ளக்கோம் பல்லா தெரியும் மலை பிரதேசங்கள்ல கூட இந்த பள்ளக்கில் பயணம் பண்ண முடியும் மனிதர்கள் தானே தூக்கிட்டு போறாங்க அப்ப வந்து அவங்களால ஈஸியா தூக்கிட்டு நடக்க முடியும் இந்த அதிகாரி வந்து ரொம்ப அன்பானவர் அவர் சிரிச்சுக்கிட்டே அவங்க சில உதவிகளும் கேட்பாரு ஒரு நாள் வந்து இந்த இது இல்லாமடுங்க ஒரு நாள் பார்த்தா அவர் வீட்டில் இருக்க ஒரு கண்ணுக்கு தேடி பார்த்துட்டு தூக்குறவங்ககிட்ட சொல்லிருக்காரு அப்ப அந்த நாலு பேரும் என்ன சொல்லியிருக்காங்க எங்களோட வேலை பல்லக்கு தூக்குறதுதான் கண்ணுக்குட்டி தேடுறதுலாம் எங்களோட வேலை கிடையாது அப்படின்னாங்களா உடனே இவர் பார்த்தாராம் என்னடா இவங்க ஏட்டிக்கு போட்டியா பேசுறாங்க சங்கடமான நேரத்துல கூட நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு நினைச்சாரு அதோட விடாம அவர் என்ன பண்ணாரு சரி விடு கண்ணுக்குட்டிய நானே தேடிக்கிறேன் ஆனா எனக்கு கால் ரொம்ப வலிக்குது என்னால் நடக்க முடியாது அதனால பல்லக்க தூக்குங்க அதுல உட்காந்துகிட்டு நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லி நாலு பேரையும் பல்லக்கு தூக்க விட்டு பல்லக்குல ஏறி உட்காந்து கண்ணுக்குட்டிய தேட ஆரம்பிச்சிட்டாராம் நாலு பேரும் கரடு இடம் பாறை மலை அந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் தேடி அழஞ்சிருக்காங்க இவரையும் தூக்கி சுமந்துகிட்டு நம்ம அலைய வேண்டியிருக்கேன் இது நமக்கு தேவையா தேவையில்லாம நம்ம வாய கொடுத்து மாட்டிக்கிட்டோம் நினைச்சாங்களாம் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள்ட்ட பகிர்ந்து சரியா